அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையிலிருந்து இயசியமானவேல் பாரிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞருடல் ஒருவர் கவியரசு முடியரசன் ஆவார் பூக்கட்டும் புதுமை என்கிற அவருடைய பாடல் வரிகள் இவ்வாறு பொருள் உலகில் மலர்கின்ற மலர்கள் எல்லாவற்றையும் மக்கள் மலர்களாக மதிப்பதில்லை அதுபோலவே உலகில் தோன்றும் புதுமைகள் அனைத்தையும் மக்கள் புதுமை என கொண்டாடுவது இல்லை அழகும் மனமும் பரப்பிடும் மலர்களைத்தான் மக்கள் பூக்கள் என்று போற்றுவர் அதுபோல் மக்களுக்கு நன்மையையும் பாதுகாப்பையும் வழங்கிடும் புதுமையைத்தான் அவர்கள் புதுமை என்று போற்றுவர் காகித பூ போல் மனமின்றி மலரும் புதுமையை மக்கள் புதுமை என்று மயங்கி அந்த புதுமைகளுக்கு அடிமையாக வேண்டாம் இத்தகைய புதுமைகளை விலக்கிவிட்டு வாழ்வதே சிறந்த அறிவுடைமையாகும் செங்கதிரோன் வருகையால் தாமரைகள் மலர்ந்து சிரிக்கும் வான்மதியின் வருகையால் அல்லிமலர் தன் மொட்டுகளை திறந்து சிரிக்கும் பொங்கி வருகின்ற மலை பூமிக்கு வருவதால் நிலங்களில் பயிர்கள் செழித்து சிரிக்கும் பொய்யாது வாய்மை பேசும் திருக்குறளால் இந்த உலகம் இன்பத்தில் சிரிக்கும் அறிவினால் ஆராய்ந்து தூயவராம் வள்ளுவனாரின் சொல்வழியில் பொதுடுமை சமுதாயம் காண உலகம் விரும்பும் புதுமை போக்கும் உலகில் அடிமைத்தனங்கள் நீக்கி சமநிலையை நாம் பெற முடியும் ஆகவே எது புதுமை என்பதை பகுத்தறி உணர்வோடு கூட சிந்தித்து செயல்படுவோம் நிச்சயம் புதுமையில் நமக்கு பயனுள்ளதாய் அமையட்டும் நன்றி